நற்றினையின் அறிவோம் அஞ்சல் தலைக்காக மங்களூர்லேருந்து ஸ்ரீதர் கடந்த வாரம் நம்ம அஞ்சல் முத்திரையை பற்றி ப பேசிகிட்டு இருக்கும்போது ரெகுலர் அஞ்சல் முத்திரையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வாரம் ஆலோசனை அஞ்சல் முத்திரை அதாவது அட்வைசரி போஸ்டல் மார்க்கிங்ஸை பற்றி தெரிஞ்சுப்போம் இது அஞ்சல் முத்திரையில் ஆலோசனை அஞ்சல் முத்திரை ஒரு அஞ்சல் முத்திரையில் ஆலோசிக்கிறதுக்கு அதாவது அட்வைஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது இது எப்படி முடியும் ஆமா, முடியும் எப்படின்னா சில தபால்களில் இப்படிப்பட்ட ஆலோசனை அஞ்சல் முத்திரைகளை பதிவு செய்வாங்க எந்த சமயத்தில் அப்புறம் எப்படிப்பட்ட அஞ்சல் முத்திரைகளை நாம் அட்வைசரி போஸ்டல் மார்க்கிங்ஸுன்னு சொல்கிறோம் தெரிஞ்சுக்கலாமா முதல்ல ஃபார்வர்டிங் போஸ்டல் மார்க் அதாவது முன்னோக்கிய அஞ்சல் முத்திரை அஞ்சல் போக்குவரத்தில் முற்காலத்தில் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி தொடக்க காலத்துலேயும் ஒரு தபால் ஆனது அது அனுப்புகிறவர்கிட்ட இருந்து அது போய் சேர வேண்டிய இடம் வரைக்கும் பல இடங்களையும் பல அஞ்சல் அலுவலகத்தையும் கடந்து தான் போக வேண்டி ஏன்னா அந்த அளவுக்கு தான் வசதியும் வாய்ப்புகளும் இருந்தது அந்த காலத்தில் ஸோ அந்த தபால் போகிற ஒவ்வொரு அஞ்சல் அலுவலகத்துலேயும் அதை வந்து அடுத்த அஞ்சல் அலுவலகத்துக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணி விடுவாங்க இப்படி கடந்து போகிற தபால்களில் அந்தந்த போஸ்ட் ஆஃபீஸோட முத்திரையை வந்து அந்த தபால் மேலே பதிவு செய்வாங்க இது மூலமாக ஒருத்தர் ஒரு தபால் அனுப்பிச்ச இடத்துல இருந்து அது போய் சேர வேண்டிய இடம் வரைக்கும் எந்தெந்த வழி மூலமாக அந்த தபால் வந்திருக்குங்கிறத அந்த அஞ்சல் முத்திரைகளை வச்சு தெளிவ தெரிஞ்சுக்க முடியும் இப்படிப்பட்ட அஞ்சல் முத்திரைகளைத்தான் ஃபார்வேர்டிங் போஸ்டல் மார்க் அல்லது முன்னோக்கிய அஞ்சல் முத்திரைன்னு சொல்லுவோம் அடுத்து தவறாக அனுப்பப்பட்ட அஞ்சல் முத்திரை அதாவது மிஸ் சென்ட் போஸ்டல் மார்க்கிங்ஸ் ஒரு தபால் அது போய் சேர வேண்டிய அஞ்சல் அலுவலகத்துக்கு பதிலாக வேற ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துட்டா அந்த தபால் மேலே மிஸ் Sent இல்லாட்டி மிஸ் டைரக்ட் போஸ்டுன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சல் முத்திரையை பதிவு செஞ்சதுக்கப்புறம் அதை கரெக்டான இடத்துக்கு வந்து அனுப்புவாங்க இப்படிப்பட்ட அஞ்சல் முத்திரைகளை தான் மிஸ் Sent போஸ்டல் மார்க்கிங் தான் சொல்லுவோம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற மூணாவது அஞ்சல் முத்திரை காலம் தவறி அனுப்புகிற தபால்கள் மேலே பதிவு செய்கிற லேட் ஃபீ போஸ்ட் மார்க்கிங் இந்த லேட் ஃபீ பற்றின சம்பந்தமான தகவல்களை நான் உங்களுக்கு ஜனவரி பதினேழாம் தேதி நம்ம அறிமும் அஞ்சல் தலையில் சொல்லியிருந்தேன் அடுத்து நாலாவது கட்டணம் கொடுக்க வேண்டிய அஞ்சல் முத்திரை அதாவது போஸ்டேஜ் டியூ போஸ்டல் மார்க்கிங் குறிப்பிட்ட மதிப்புள்ள அஞ்சல் தலைகளை நாம் அனுப்புகிற தபாலில் ஒட்டி அனுப்பலன்னா அந்த தபால்கள் மேலே போஸ்டேஜ் டியூங்கிற ஒரு அஞ்சல் முத்திரையை வந்து பதிவு செய்வாங்க இதை பற்றின தகவல்களையும் பிப்ரவரி ஏழாம் தேதி நம்ம அறிவம்ஜா அஞ்சல் தலையில் கேட்டிருப்பீங்க அடுத்தது ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ் அஞ்சல் முத்திரை இதை சுருக்கமா ஆரல் ஓன்னு சொல்லுவாங்க இது என்னன்னா ஒரு தபால் அனுப்பும்போது அந்த தபால் மேலே அது போய் சேர வேண்டிய இடத்தோட முழு முகவரி இருக்கணும் அப்போ அது கரெக்டாக போய் சேரும் அந்த முகவரியோட அந்த தபால் மேலே அதை அனுப்புகிறவரோட முகவரியும் இருந்தால் ரொம்ப நல்லது இது ஏன் சொல்கிறேன்னா சப்போஸ் நாம் அனுப்புகிற தபாலில் போய் சேர வேண்டிய இடத்தோட முகவரி தவறாக இருந்ததுன்னா அந்த தபால் நமக்கே திரும்பி வரத்துக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது ஓகே ஆனால் அப்படிப்பட்ட தபாலில் அனுப்புகிறவரோட முகவரியும் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த தபால் போய் சேர வேண்டிய இடத்துக்கும் போகாது அதே மாதிரி திரும்பவும் அனுப்பின இடத்துக்கும் வர முடியாமல் திரு திருசங்கு சொர்க்கம் மாதிரி அந்த தபாலோட வந்து நிலமை வந்து இருக்கும் இந்த மாதிரியான தபால்கள் மேலே வைக்கிற அஞ்சல் முத்திரையைத்தான் ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ் போஸ்டல் மார்க்கிங்னு சொல்வோம். இந்தியாவில் தபால் துறையோட இருபத்தஞ்சி அஞ்சலக வட்டங்கள்லேயும் ஆர்லோ ஆஃபீஸ் வந்து இருக்குது இந்தியாவில் மட்டும் இல்லைங்க உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டிலையும் இப்படிப்பட்ட ஆர்எல் ஓ அலுவலகங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் மேலும் இந்த ஆர்எல் ஓ அலுவலகங்களுக்கு வர்ற சாதாரண தபால்களை அவங்க வந்து மூணு மாதம் வரைக்கும் வச்சிருப்பாங்க அதுக்கு மேலே அந்த தபால்களை வந்து அழிச்சிருவாங்க ஆனால் தபாலில் வர்ற பார்சல்களை மட்டும் ஒரு வருஷம் வரைக்கும் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பார்சலில் இருக்கிற பொருட்களை வந்து ஏலம் விட்டுருவாங்க இதுதான் ஆர்ல் மற்றும் ஆர்ல் போஸ்ட் மார்க்கிங் பற்றின தகவல் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்கிட்ட அஞ்சல் முத்திரைகள் அதாவது ஃபார்வேர்டிங் போஸ்டல் மார்க்கு மிஸ்ஸண்ட் போஸ்டல் மார்க் லேட்ஃபி போஸ்டல் மார்க் போஸ்டேஜி போஸ்டல் மார்க் அப்புறம் ஆர்எல்ஓ போஸ்டல் மார்க் எல்லாமே ஆலோசனை அஞ்சல் முத்திரை வகையை வந்து சேர்ந்தது மேலும் சில அஞ்சல் முத்திரைகள் பற்றின தகவல்களை நாம் நம்ம அஞ்சல் தலை பயணத்தில் வரும் வாரம் தெரிஞ்சுக்குவோம் நன்றி வணக்கம்